பாடம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பெண்ணுடன் தனிமையில் இருப்பது கூடாத அல்லாஹ் கூறுகின்றான் அந்த பெண்களிடம் ஏதேனும் பொருளை நீங்கள் கேட்டால் திரை திரைமறைவிலிருந்து அவர்களிடம் கேளுங்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம்